सहनो ओम ச நோபுன்கூ சீரியங்கேஜஸ்வினாவை ஓம்சீத்த ஏழாவது வேணுசர்ஷோ வ யிரியி மத்திய பிரயண पदमा पदम श्री துஞ்சீப அஹமித்தி பிரமத்தியுர்ப்போோரம் தோ வைக்கி மன பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குணங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் சத்துவகுணத்தை நன்கு விருத்தி பண்ணி அந்த சத்துவகுணத்தினால் கிடைக்கும் ஞானத்தை கொண்டு குணங்கள் அனைத்தையும் வின்றுவிடலாம் என்று உபதேசம் பண்ணினார் இது இவ்வாறிருக்க மனிதர்கள் சத்துவகுணத்தை கடைபிடிக்காததற்கு காரணம் என்ன என்று கேட்கிறார் உத்தவர் மனிதர்களுக்கு தமோகுணத்தாலும் ரஜோகுணத்தாலும் தீங்கு விளைகின்றது என்று தெரிந்திருந்தாலும் கூட சத்துவகுணத்தினால் நன்மை கிடைக்கும் என்கின்ற அறிவு இருந்தாலும் கூட அவர்கள் பெரும்பாலும் அடிமைப்பட்டு கிடப்பதன் காரணம் என்ன என்று கேட்கிறார் அதைத்தான் நம்ம புரிகிற பாஷையில சொன்னோம் மனிதன் ஏன் தெரிந்தே தவறு செய்கிறான் அதற்கு கிருஷ்ணர் பதில் சொல்லுகிறார் மனிதனுக்கு தமோ குணம் அதிகமாக இருக்கின்றதால் பொதுவாக ஆரம்பத்தில் பிரமத்தியங்கிற வார்த்தைக்கு ஸ்ரீதரை வியாக்கியானம் விவேகசூன்ய விவேகம் இல்லாதவனுக்கு இந்த விவேகம் என்பது நன்கு உதயமாக வேண்டுமானால் நிறைய புண்ணியங்களை செய்தால்தான் முடியும் புண்ணிய கர்மாக்களை செய்யாமல் விவேகம் வராது புண்ணிய கர்மாக்களை செய்யாமல் வருகின்ற விவேக்கம் ஒருவேளை வந்தாலும் அது வேலையும் செய்யாது அதில் பிரமத்தஹான்னு சொன்னால் இந்த இடத்துல தமோகுணத்தால் மயங்கிய தமோகுணம் அதிகமாக இருக்குது அது ஹுதயத்தில் மனசில் இருக்கிற பொழுது யதா ஹிருதி உள்ளத்தில் தமோகுணத்துக்கு அடிமையாக ஆகிவிடுகின்ற பொழுது அகமிதி அந்யதா புத்தி பவதி அகங்காரம் தோன்றுையும் மனதையும் கருதுகம் தோன்றுர் என்ன சொன்ன சொல்ல மனிதன் தெரிந்தே தவறு செய்கிறான் என்பதற்கு காரணம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் என்ன பதில் சொல்லுகிறார்கிறத ஒரு வார்த்தையில சொல்லிடுற மனிதன் அது பாவம் அதாவது அது துன்பத்தை தரும் என்று தெரிந்திருந்தாலும் அதை செய்வதற்கு காரணம் அவனை பற்றிய உண்மையை அவன் அறியாததுதான் காரணம் இதுதான் முக்கியமான காரணம் அதை ஒரு விதமாக பிரசென்ட் பண்ணுறார் கிருஷ்ணர் அதைத்தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் தன்னை அறிய தனக்கு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் நின்றானே அருமையான ஒரு பாட்டு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை ஒருத்தன் தன்னை பற்றி உண்மையை புரிந்து ஆனால் அவனுக்கு ஒரு கெடுதலும் கிடையாது தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை பற்றிய உண்மை அறியாதனால அவன் தானே கட்டு போறாங்கிறார் அதுக்கு அப்புறம் பல அப்புறம் வேற விதமா என்ன சொல்றாரு தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொண்ட பிறகு தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே தான் தன் தான் தான் ஈஸ்வர ஸ்வரூபம்னு அர்ச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கு யோக்கியத்தை உடையவனாக மாறிவிட்டான் அவனை மற்றவர்கள் போற்றும்படியாக அவன் வாழ்கின்றான் தன்னையே அர்ச்சிக்கா தன்னை அவனே பூஜை பண்ணிக்கிறான்னு அர்த்தம் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே தன்னை பிறர்கள் போற்றினாலும் தான் தன்னுடைய நிலையிலேயே இருக்கிறான் அர்த்தம் ஆக கீதையிலும் கிருஷ்ணர் இதே மாதிரி பதில் சொல்றார் ஆனா வேற விதமாக அங்க சொன்னார் இங்கேயும் அதையே இன்னொரு விதமாக சொல்லுகிறார் அவ்வளவுதான் அர்ஜுனா அங்கே கேட்ட கேள்விக்கு உடனே விருப்பு விருப்பு தான் காரணம் சொல்லி முதல் காரணம் சொல்லி அதுக்கு பிறகு பின்னாடி என்ன சொன்னார்னா அஜ்யானு சொல்லிட்டார் மூணாவது அத்தியாயத்தில் கடைசி பகுதியில் நம்ம பார்க்கலாம் கீதையில் நீங்க அதையும் இதையும் நன்றாக ஒப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளவு அழகாக இந்த டெவலப்மெண்ட் இருக்கு இதுலையும் அதிலயும் கீதையிலும் பார்க்கலாம் அதுலேருந்து நமக்கு நல்ல ஜானம் கிடைக்கும் ஆக அஜானத்தின் காரணமாக தான் யார் என்கின்ற அறியாமையின் காரணமாக தன்னை உடலாக கருதி விடுகிறான் ஆத்ம அஜானம் அனாத்ம அபிமானம் ரெண்டும் வந்து விடுகிறது எப்போ ஆத்மாவை பத்தின ஞானம் இல்லையோ அப்ப அநாத்மாவாக தன்னை நினைத்துக் கொண்டு விடுகிறான் உண்மையில் நாம் எல்லோருமே சரீரம் மனசு கிடையாது இதைத்தான் திரும்ப திரும்பிக் கொண்டிருக்கும் உன்னை நீ அறிவாயாக உனக்கொரு கேடுமில்லை ஆகையினால அஜானம்தான் மூல காரணம் மனிதன் தெரிந்து தவறு செய்வதற்கு மூல காரணம் தன்னை பற்றிய உண்மையை அறியாமைதான் காரணம் மக்கள் ஏன் தெரிந்து கொண்டே தவறு செய்கிறார்கள்னா அது துன்பம் தரும் தெரிஞ்சாலும் அந்த ஞானம் இருந்தாலும் தன்னை பற்றின ஞானம் இல்லாததுனால அந்த துன்பம் தர்றதெல்லாம் இன்பமா தர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை அறியாம அந்த அறியாமை கிரியேட் பண்ணி விடுகிறது அஜானம் உருவாக்கி விடுகிறது ஒரு விசித்திரமான ஒரு செயலை அது செய்துவிடுகிறது நமக்கு வந்து இதெல்லாம் துக்கம் தரும் என்று தெரிந்திருந்தாலும் கூட ஆனால் அந்த துக்கம் தருகின்ற பொருள்களையே நாடுவதற்கு காரணம் தனக்கு ஏதோ குறைவு இருப்பதாக ஒரு எண்ணம் அந்த குறைவை போக்கிக் கொள்ளுவதற்கு அதை பெற்றால்தான் அந்த குறை நீங்கும் என்கின்ற ஒரு எண்ணம் ஆகையினால் என்ன பண்றான் இந்த குறைய நீக்கிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சுகம் கொடுத்து பிறகு நிரந்தரமாக துக்கத்தை கொடுக்கிறது என்று தெரிந்திருந்தாலும் கூட அவ்வளவு தூரம் தெரிய அந்த அந்த தாக்காலிகிரந்தரமானதாக ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது அந்த தாக்காலிக சுகமும் ஒரு நிரந்தரமானது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி விடுகிறது அதுக்கு காரணம் என்ன எல்ல மூல காரணம் அஜ்யான காரணமாக என்னது தான் யாருங்கிறது தெரியல அது காரணம் அப்புறம் தன்னை என்னவா நினைச்சு உடம்பாக நினைத்துக் கொண்டு விட்டான் தன்னை பத்தி தெரியாம இருந்துட்டா பரவாயில்லைன்னு இருக்கலாம் தன்னை உடம்பா நினைச்சுட்டு இருக்கிறது இன்னொரு இது சங்கராச்சாரியார் சொல்லுவார் விவேக சூடாமணியில பா அதாவது கயிற பாம்பா நினைச்சா பரவாயில்லை ஆபத்து இல்லாமல் போயிடும் சில சமயம் பாம்ப கயிறா நினைச்சிட்டா அப்படின்னு கேட்பார் அது மாதிரி இப்படி ஆயிடுச்சு நம்ம நம்ம வந்து இத போய் இந்த உடம்ப போய் மனச போய் இந்த உலகத்தை போய் உண்மையு நம்பிட்டோம் ஆபத்தா போச்சு எவ்வளவு அளவுக்கு மேல ரியாலிட்டி கொடுத்து அவஸ்தப்பட்டு இருக்கிறவங்க நாம தான் அதுக்கு என்ன ரியாலிட்டி கொடுக்கணுமோ என்ன சத்தியத்தம் கொடுக்கணுமோ அவ்வளவு தூரம் கொடுத்துருந்தா பரவாயில்ல அதுக்கு டூ மச் ரியாலிட்டி கொடுத்து அது இன்னும் மேலும் மேலும் துக்கத்தை உருவாக்கி கொண்டே போறோம் நம்ம நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தா நம்ம அளவுக்கு மீறின சத்தியத்துவம் இந்த உலகத்துக்கு கொடுக்கறதான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் தெரியும் ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னு வச்சுப்போமே ஏதோ திட்டார் அப்படி திட்டுறதுங்கிறது உலகத்துல சபாவம் அதை நாம் என்ன பண்றோம் என்ன எப்படி நீ திட்டலாம் திட்டினோ திட்டியாச்சு ஒன்றும் பண்ண முடியாது சாய்ஸே கிடையாது ஆனா பழி வாங்கினா அது சரியா போயிடும்னு ஒரு எண்ணம் அதுக்கு தானிக்கு தேனி நீ என்ன சொன்ன எனக்கு எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல உனக்கு ரெண்டு கண்ணும் போகணும் இப்படி ஒரு எதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா எல்லா சர்வ அனர்த்த காரணம் அஜானம் ஆகையினால அது அதுவும் இங்கே என்ன ஸ்ரீரா கிருஷ்ணர் ஹிருதி அகமிதி அந்நதா புத்தி இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் அந்நதாகிரகணம்னு பேரும் அந்நதாகிரகணம்னு சொன்னா தன்னை வேறான ஒரு பொருளாக கருதிக்கொள்ளுகிறது தான் அல்லாததை தானாக கருதி கொள்வது புத்தி தான் அல்லாததை தானாக கருதிக்கொள்வதற்கு பெயர் அந்யதா புத்தின்னு பேர் அந்நதா புத்தி தமிழில் சம்ஸ்கிருதத்தை கூட சொல்லுவோம் அந்நதா மா சிந்தையத்து அப்படின்னு சொல்லுவோம் நீ தப்பாக வேறு விதமாக அர்த்தம் பண்ணிக்காதப்பா நான் சொல்கிறத அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருத்தில் ஒரு யூசேஜ் உண்டு அந்நியா மா சிந்தையது அந்நியா வேறு விதமாக எடுத்துக்காத நான் சொல்கிறத அப்படின்னு அர்த்தம் அதை தான் இங்கே கிருஷ்ணா சொல்கிறார் அகம் இது அந்நதா புத்தி பிரமத்த ஹிருதி யாபவதி எப்போ ஒரு மனிதனுக்கு தன்னை உடம்பாக நினைக்கின்றானோ விவேகம் அல்ல இல்லாதவனாய் அறியாமையில் மூழ்கியவனாய் தன்னை உடலாக கருதுகின்றானோ தத்தகா அப்பொழுது தத்தகாங்கிறது ததாங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு தைகாரிகம் மனா ரஜா உற்ச்பதி வைகாரிக்கம் மனா வைகாரிக்க மனப்பிரதானமான மனசுதோ மனசு சத்துவ பிரதானமாக இருந்தாலும் சத்துவ பிரதானம்னா என்ன மனசு வந்து உண்மையிலே சத்துவம்தான் சாஸ்திரப்படி உண்மையிலேயே மனசு சத்துவகுணம் அதிகம் சத்துவகுணத்திலிருந்து தோன்றியது ஆகாஷ் ஆகாசம் முதலான பஞ்சபூதங்களின் சாத்திக அம்சத்திலிருந்து தோன்றியதுதான் அந்தரணம் சமஷ்டி ஆகாஷாதி பஞ்சபூதானாம் சமஷ்டி சாத்விகாசாத் அந்த சம்பூதம் ஆகாயம் முதலான பஞ்சபூதங்களின் சாத்விக அம்சத்திலிருந்து சமஷ்டி உண்டானதுதான் அந்த அந்த உள்ளம் என்னவோ மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியலையா சில பேர் இருக்குது தத்துவ தத்துவபோதான் பிரச்சனை தான் புரியும் ஒரு புரியாதவங்களுக்காக சொல்கிறேன் மாயையிலிருந்து தான் உலகமே தோன்றுச்சுன்னு நம்ம சொல்கிறோம் மாயையிலிருந்து தான் உலகம் தோன்றுச்சுன்னு சொல்கிறோம் மாயையில் என்ன இருக்குது மூணு குணம் இருக்குது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூணு குணம் மயமானது தான் மாயை 3 வாயு அக்னி ஜலம் பிருத்திவி மண் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம்னு உண்டாகிறது இந்த மாயையில் இருக்கிற மூணு குணம் காரணத்தோட குணம் காரியம் முழுதலும் இருக்கும் இல்லையா அப்புறம் அந்த பூதத்திலிருந்து அந்த ஆகாசம் முதலான பஞ்சபூதத்திலிருந்து தான் மனசு உண்டாச்சுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதனாலதான் பாருங்களேன் மெடிக்கல்ல கூட என்ன சொல்றாங்க ஏதோ உடம்புல வந்து கெமிக்கல் ஏதோ ஒத்துக்க சரியா இல்லை குறைஞ்சி போச்சோ என்னவோ தெரியல பைத்தியம் மாதிரி வளர்றான் அப்படின்னா சொல்லுவாங்க அதுவும் இருக்குரிய அதனாலதான் டாக்டர் என்ன கெமிக்கல் கொடுத்து அந்த வேலையை பண்ணி விடுவார் சொல்றேன் மனசுங்கிறது எதுல இருந்து உண்டாச்சு உண்டாச்சு பஞ்சபூதங்கள்ல இருந்து உண்டாச்சு பஞ்சபூதங்கள் எதுல இருந்து உண்டாச்சு மாயையிலிருந்து உண்டாச்சு மாயையில் எத்தனை குணங்கள் இருக்கிறது மூன்று குணங்கள் இருக்கிறது அப்போ மாயையில் இருக்கின்ற மூன்று குணங்கள் பஞ்சபூதத்திலும் இருக்கிறது அதுல ஆகாயம் முதலான பஞ்சபூதங்களின் சமஷ்டி சாத்விக அம்சத்திலிருந்து இந்த அந்தகரணம் உண்டாச்சுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்தகரணம்னா உள்ளம் இப்போ இது உண்டானதுனால என்ன ஆகுறது இந்த இப்படி இந்த மனசு இப்படி இருக்கு அது வந்து சத்வ பிரதானம் எதுக்கு இது விவரமா சொல்றேன்னா மனசு உண்மையிலேயே சத்வ பிரதானம் ரொம்ப கவனமாக இதை கேட்டாதான் கொஞ்சம் புரியும் மனசு உண்மையிலேயே சத்வ பிரதானம் ஆனால் அதுல ரஜஸும் தமஸும் இருக்கா இல்லையானா இருக்கு சத்வ பிரதானம் சொல்றேன் பியூர் சத்துவம் சொல்லல சுத்த சத்வம்னு சொல்லல சத்வ பிரதானம் அப்ப ரஜஸும் தமசும் அதுல இருக்கு மனிதனுக்கு தமோகுணம் தமோகுணம் அஜானம் பலமாக இருந்து அதன் காரணமாக இந்த உடலை தான் என்று கருதும் பொழுது உடலை தான் என்று கருதும் பொழுது என்னாகிறது சொன்னா அந்த சத்துவ பிரதானமான மனசோகுணம் வியாபிக்கிறது பண்றோம் பாருங்க இதை இப்படி அமைத்தினா அது மேலே வருது அந்த பந்து அது மாதிரி இது என்ன பண்றது அகங்காரம் நான் உடம்பு அப்படிங்கிற அந்த அஜானம் திருடமாக இருக்கிற பொழுது திருடமாக எல்லாருக்கும் எத்தனை மாட்டேங்கிறவங்க ஆக என்னால அந்த திருடமாக இருக்கிறதுனால என்ன ஆகிறது வந்து மூடி இந்த ரஜஸ் மேலவர் தான் ஓவர் பவர் பண்ணஸ் என்ன பண்ணும்னா எப்பவுமே ஆசைப்பட்டுண்டே இருக்கும் கொண்டா கொண்டா கொண்டா கொண்டா கொண்டா கொண்டா கொண்டா அண்டா குண்டா கொண்டா எல்லாருக்குதான் கிடைச்சதெல்லாம் கொண்டா கொண்டா கொண்டாண மலமுழுங்கி மகாதேவன் வந்ததெல்லாம் கொள்ளும் மகாராஜன் கப்பல் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி அது என்ன பண்ணும் இந்த ரஜஸு வந்தாச்சுனாலே போதும் அதுக்கு திருப்திங்கிறதே இருக்காது சத்வகுணம் எப்போவுமே திருப்தியாக இருக்கும் உள்ளதே போதும் ரஜோகுணத்துக்கு திருப்தியே இருக்காது அது கிருஷ்ணரே டெவலப் பண்ண போற அப்புறம் சொல்றேன் ததா வைகாரிக்கம் மனஹா சத்துவப் அர்த்தம் மாயையினுடைய விகாரமான மனதில் அப்படின்னு அர்த்தம் சத்துவ பிரதான ஆகாஷாதி பஞ்சபூதங்களின் சத்துவப்பிரதான விக் சத்துவ பிரதானமான விகாரமான மனதை மனஹாங்கிறது இந்த இடத்துல தித்தீயா ஏகவச்சனம் என்ன தித்தியா ஏகவச்சனம் என்னென்ன இரண்டாம் வேற்றுமை ஒருமை மனஹ மனசி மனாம்சி மனஹ மனசி மனாம்சி சகாராந்திங்க சம்ஸ்கிருதம் சும்மா தெரிஞ்சிருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு சொல்றதுக்காக எங்க தெரிஞ்சிருக்கோ அதில் அதே மாதிரிதான் நவம்சப்தான் ரஜம்தான் அந்த சாத்திகமான மனசோரமான மனசாக்கிறது அகோரமா இருக்கு அர்த்தம் தப்பா வார்த்தையில் இருக்கிறது இல்லாதது அகோரம் ஈஸ்வரன் என்ன சொன்ன அகோரஹா அகோர சிவாச்சாரியார் அகோரேப்யோ தகோரே சரி ரொம்ப இருக்குன்ன அது வந்து அருவருப்பா இருக்கும் அது வந்து நல்ல கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தா ஐயன் நானா இப்படி இருந்தேன் அது நமக்கே அருவறுக்கத்தோணும் அழுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு வண்ணானரியுமா சில ரஜகா ரஜக அழுக்க நீக்கிறவன்னு அர்த்தம் இப்படி இந்த கோரமாக இருந்த மூஞ்சி அந்த ரஜோகுணம் வந்தாலே தெரிஞ்சு போயிடும் மாறிடும் என்ன வியாப்னோதி ஓவர் பவர் உச்சி சிறப்பு அப்படிங்கிற தாத்து இந்த ரூபங்களெல்லாம் எடுத்திருக்கு கொஞ்சம் ரொம்ப வியாக்கரணம் நான் சொல்லலை சிறப்புங்கிற தாத்து இப்படிலாம் ஆகி உச்சி அதனால தான் சர்பஹான்னால இப்படி வளைஞ்சி வளைஞ்சு போகிறது இல்லையா அதனால அதுக்கு பேர் சர்பகா அதனால் சிறப்பு அப்படின்னு ஒரு ரூட்லேருந்து வருது இதெல்லாம் சரி என்ன சொல்கிறாங்க ஒரு கேள்வி என்னது மனிதர்கள் தெரிந்து ஏன் தவறு செய்கிறார்கள் கேள்வி கேள்வியை புரிஞ்சாச்சு இல்லையா கிருஷ்ணன் பதில் அஜானம் காரணம் அஜானம் மனதில் இருப்பதால் மனது சத்துவப்பிரதானமாக இருந்தாலும் ரஜஸ் அந்த சத்துவப்பிரதானமான மனதை வியாபித்து ரஜோமயமாக ஆக்கிவிடுகிறது ரஜோகுணமயமாக ஆக்கிவிடுகிறது அப்படின்னு சொல்கிறார் श्लोक அடுத்தயுத்தன்தாமோணியுமர்மே ரஜோயுக்தனிகல் ரஜஸ் நன்றாக வந்துவிட்டது என்னம் ரஜ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கீதையில் வந்து நிறைய சொல்லுவதுக்கு வைரிணம் அர்ஜுனா இந்த விருப்புத்தான் இந்த வெறுப்புத்தான் நாம் தெரிந்தே தவறு செய்வதற்கு காரணம் இது ரஜோகுணத்தினுடைய ஆதிக்கத்தால் வருகிறது இது எப்படிப்பட்டது தெரியுமா ஏஷகா காமஹா ஏஷகா கிரோத மகா அசனஹா இந்த விருப்புக்கு நிறைய சாப்பாடு கிடைச்சின்னு வெறுப்புக்கு நிறைய சாப்பாடு கிடச்சுட்டுருக்கான் விருப்புக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கிறது சாப்பாடுனா என்ன இல்லையா வெறுப்புக்கு சாப்பாடுன்னா புரியுமே விரும்புறதுக்கு ஏகப்பட்ட பொருள் இருக்குது கிடைக்க போனால் தெரியுது வெறுப்புக்கு நிறைய பொருள் இருக்குது ஜனங்களை பார்த்தாலே தெரியுது மாமியாரை பார்த்தாலே தெரியுது இவங்களெல்லாம் நிறைய பேரை பார்த்தாலே தெரியுது சுவாமிஜி உங்களுக்கெல்லாம் இந்த மாமியாரை தவிர வேறு எக்ஸாம்பிளே கிடைக்காது ரொம்ப சுலபமா அவைலபிளான எக்ஸாம்பிள் அதுதான் உடனே பக்கத்தில் இருந்தா இருக்காங்க நம்ம நினைச்சுக்கலாம் உடனே தெரியும் மாமியார் என் கண்ண உண்டா வரும் டக்குன்னு வரும் ஆக என்னால வெறுப்புக்கு ஏகப்பட்ட விஷயங்கிட்டிருக்கு நமக்கு பிடிக்காது நிறைய இருக்கு பஸ் கொஞ்சம் லேட்டானா போரும் நிறுத்திட்டான்னா போச்சு எத்தனை நேரம் உட்கார்ந்து இருக்கிறது நிறைய வெறுப்புக்கு விஷயம் அப்படியே ஒண்ணுமே வெறுப்புக்கு எவ்வளவோ விஷயங்கள் நிறைவேற்றிக்கணும் என்ன பண்ணுவோம்னா பாபம் பண்ணவும் துணிய மாட்டோமா பாபம் பண்றதுக்கும் பயப்பட மாட்டோம் அதனால என்ன மகா பாப்மான் விட்டார் மகா பாப்மா அது மாத்திரமில்லை வாழ்க்கையில் இதை போல நமக்கு எதிர் எதுவுமே இல்லை இந்த விருப்பு வெறுப்பு அதனால தான் தாய்மான் அழகா சொன்னார் வேண்டா விருப்பம் விருப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனும் திரும்பவும் நீ அடுத்த தடவை பறந்து இன்னும் விருப்பு விருப்ப வளர்த்து இன்னும் அடுத்த ஜென்மாவில் ஐயோ அடுத்த ஜென்மா வர்றதேன்னு பயப்படணும் நமக்கு அது என்ன நமக்கு கவலையே இல்லையே எத்தனையோ ஏதாவது நிச்சயமா இன்னொரு ஜென்மா மனுஷன் ஜென்மா வருமா வராதா சுவாமி வரும் என்ன ஒரு பத்து பன்னெண்டு கோடிக்கு அப்புறம் பத்து பன்னெண்டு கோடி ஜென்மாவுக்கு அப்புறம் வரும் உங்களுக்கு எப்படி தெரியும் நல்லா தெரியும் நான் கேட்டேன் இப்பிரவி தப்பினால் இப்பிறவி வாக்கியமோ தெரியாது அடுத்த மனுஷன்மா பன்னெண்டு கோடி பிறவிக்கு அப்புறம் தான் வச்சுங்க கூட உட்கார்ந்துருக்கு ஏ சுவாமி பயமுறுத்துறீங்கன்னாஸ்திரம் சொல்றேன் அதனால தானே மனித பிரிவி அவ்வளவு முக்கியமான நினைக்கிறோம் நிச்சயமா நெக்ஸ்ட் பர்த் நமக்கு மனுஷ ஜென்மான்னு சொன்ன கவலையேட்டோமே மனுஷன் ஓகே அப்படின்னு விடுவோம் மனித பிரிவைய முக்கியத்துவமே என்னன்னா இந்த பிறவி தப்பினா பழையபடி மனித பிரிவு வருங்கிறதுக்கு நமக்கு நோ கேரண்டி ஒருவேளை வேதாந்தம் படிச்சுட்டு இருந்தா மனித பிரிவு கிடைக்கலாமா படிச்சு சரியா புரியாம போயிட்டோமா அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில சொல்லி வச்சிருக்காரு யோகபிரஷ்டன்னு சொல்லி சொல்லி வச்சிருக்க அதனால ஒருவேளை மாத்திரம் ஏத்துக்கிறோம் அப்ப கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதியான மாதிரி இருக்கு பாவம் நீங்க ரொம்ப வருத்தப்படாங்க ரஜோயுக்தனசா ரஜஸு அதிகமான உடனே என்ன வருதுன்னா சவிகல்பகா கவிகல்பகா சங்கல்பா பவதி சங்கல்ப இந்த அது வேண்டும் இது வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் நிறைய பேர் சாதாரண ஒரு கொஞ்சம் இருக்கேன் சாமி எனக்கு இன்னும் இப்ப தான் நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன் வியாபாரத்தில் ஒரு பத்து லட்சம் இப்ப இருக்கு இன்னும் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் வந்துட்டா போற நான் நிறுத்திக்க கம்மி பண்ணிக்க போறேன் பிஸ்னஸ் அப்படின்றாங்க அதெல்லாம் சும்மா கதை அவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் வந்த உடனே என்ன ஆயிடும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வரும் அப்போ உடனே இன்னும் அதை பண்ணிட்டே போயிட்டு அது தவறு கிடையாது ஆனா நிம்மதியோட அதை பண்ணினாங்கன்னா தப்பு கிடையாது அவங்க என்ன நினைச்சிருக்காங்க அது தப்பு கிடையாது ஆனா நிறைய பேருக்கு அப்படி இல்லை இருக்கு பண்ணணும் அவனுக்கு முன்னாடியே பிளான் அது பண்ணினா இது கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமா இன்பத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போறதான் மனிதன் நிறைய பேர் அப்படிதான் நல்ல பிரயோஜனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணினா அது அவனை ஒன்றும் பண்ணாது அதுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி வேணும் ஆனால் அவனுக்கு அப்படி இல்லையே கால்குலேஷன்ல போட்டுக்கான் ஐயோ அது வரலையே வரலையே இந்த ஆள் கொடுத்துட்டானே அன்னைக்கு சுவாமிஜி ரொம்ப நல்லா கணக்கு போட்டார் லாபத்துல நஷ்டம் லாப லாபத்துல நஷ்டம் தானே அந்த லாபத்து நஷ்டத்தை வந்து நஷ்டமாச்சே நஷ்டமாச்சே லாபத்துலதானே நஷ்டம் அது ஞாபகம் இருக்கிறது ஆயினால இது என்னவா இந்த மனசு வந்து எப்ப பார்த்தாலும் அதை அவர் அழகா இதம் போக்கியம் இதம் போக்கியம் இதை அனுபவிக்க வேண்டும் இதை அனுபவிக்க வேண்டும் அப்படினு வந்து சங்கல்பத்துக்கு அடுத்த வரியில குண தியானம் அப்படிங்கிறார் கீதையில கிருஷ்ணர் எப்படி இரண்டாவது அத்தியாயத்துல சொல்லுகிறாரோ ஸ்தித பிரஜ லக்ஷணத்துல நடுவுல தியாயத்தோ விஷயான் பும் சக சங்கஸ்தே சூப ஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமகா காமாத் குரோதோபிஜாயே அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்கு அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்குது இந்த ஸ்லோகம் அந்த சவிகல்பகா சங்கல்பகாங்கிறதுக்கு கீழே அடுத்த வரியில் அடுத்த லைனில் என்ன சொல்கிறார்னா அதுக்கு பேர் தான் குணத்தியானம்னு பேர் கண்ணை மூடினா இவனுக்கு வந்து என்ன அப்படி படுக்கிற போது பெட்டில் படுக்கிற போது என்னென்னா நாளைக்கு அந்த ஆளை போய் பார்க்கணும் அந்த ஆளை பார்த்து எப்படியாவது எப்படியாவது கொடுத்துருக்காத அப்படின்னு கேட்கணும் அது வாங்கி அப்புறம் வந்து அதில் போடணும் இன்னொன்று இல்லை போடணும் அதை போட்டால் அது நிச்சயமாக கொஞ்சம் வந்துடும் இப்படியே தூங்கி என்ன நினச்சிட்டேன் தூக்கமே வரமாட்டேங்கிறது தூங்கிண்டேன் இப்படி கண்ணை மூடி படுத்துக்கிட்டே நாளைக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும் இது பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படியே நினைக்க முடியல தூங்குற போது சப்போஸ் பேருக்கு கடவுளை சொல்லிட்டு படுத்தாக்கூட அதுதான் ஞாபகத்துக்கு வருது சரி படுக்கிற போது கடவுளை தியானம் பண்ணிட்டு படுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஓம் பூர்ண மதகா என்னெல்லாமே சொல்லிக்கலே படுத்த உடனே அதுதான் ஞாபகத்துக்கு வருது இந்த பூர்ண மதகா இருக்குன்னா மேல் மனசில் தான் இருக்குது ஆழ் மனசில் என்ன இருக்குன்னா வியாபாரம் விவகாரம் சவிகல்பக்கா சங்கல்பா அதை கண்ட்ரோல் பண்ணி தெரியல அதனால தான் தூக்க மாத்திரை போட்டுக்க வருது ஏன்னா அது நிக்க மாட்டேங்குது அது என்னெல்லாமோ அது யோசிக்கிறது அதுவும் பெருசாக பெருசாக விவகாரம் பெருசாக பெருசாக இருக்கும் ஒண்ணுமில்லை கேம்ப் நடத்தி பாருங்களேன் நீங்க என்ன நீங்க நல்லா தூங்குறீங்களான்னு கேட்டுடாதீங்க ஏதோ பகவான் புண்ணியத்துல எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அப்பா விட்டு அப்படின்னு ராத்திரி இன்னைக்கு முடிஞ்சதுப்பா ரெண்டாவது நாள் இன்னைக்கு முடிஞ்சது மூணாவது நாள் சொல்லி தூங்கிடுறோம் குருக்குற பேர் பகவானோட அனுகிரகம் ஏதோ தப்பிச்சுக்கிறோம் அதனால இந்த விவகாரங்கள் வந்து விவகாரத்துக்கா விவகாரங்கள் வந்து நம்ம மனசுல எப்ப பார்த்தாலும் இருந்ததுன்னு சொன்னா அது ப்ராப்ளம் நல்லது இல்லை அது நம்ம அதை வந்து அதை நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்றது அதுதானே இப்போ கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நடக்குது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு க்ரைசிஸ் மே சேம் இதே தான் அங்கே சொல்லி கொடுக்குறாங்க வேறு பாஷைகள் அதெல்லாம் சார்ட்டு கேட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் கூட்டு க பேப்பர்லாம் சப்மிட் பண்ணி அதெல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுங்கண்ணா எத்தனை மணி நேரம்னா மூணே மணி நேரம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரெண்டு சாமி முடிச்சுட்டு போயிவிடுவாங்க அதாவது ஜனங்களுக்கு வந்து அப்படி சொன்னா தான் சிலதெல்லாம் போகிறது அப்படி இதாகிறது சிலதெல்லாம் அப்படி பண்ணால் சொன்னா தான் புரிகிறது அது வந்து ஏதாவது சுவாமிகள்லாம் பண்ணாங்கன்னா அவங்க ஆசிரமத்துக்காக பண்ணி செறிஞ்சு வச்சிருக்காங்க சுவாமிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் இப்படிலாம் பண்ணி ஜனங்கள்கிட்டருந்து சொல்லி வாங்கி ஆசிரமத்துக்கு நல்லது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க இப்படிதான் நாங்கள் ஆசிரமங்கள் எல்லாம் கூட பண்ணுறோம் சிலதெல்லாம் அப்போ இந்த சவிகல்பகா சங்கல்பகா எப்போ பார்த்தாலும் இந்த தாட்டு ஓடிண்டே இருக்கு இதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல அதனால இந்த குணத்தியான இவன் வந்து நிறைய எங்க போகிறோம் எங்கள் கடைக்கு போகிறோம் நிறைய எண்ணில்லாமல் ஒரு நாலஞ்சு சாமானிருக்கு அதை பார்த்த உடனே அது அது மனசில் நன்றாக பதிஞ்சு போச்சு அப்புறம் ஒன்று என்னென்னா குணத்தியான ஈஸ்வரத்தியான்தானே குணத்தியானம் விஷயத்தியான இந்த இடத்துல குணத்தியானம்னா விஷயத்தியானம்னு அர்த்தம் அதையே எண்ணி எண்ணி என்ன ஆகிறதுன்னா தத்தா துசகா காமஹா சாத் அதுக்கு பிறகு அது ஆசையா பலம் ஆயிடுமா ஸ்ட்ராங் டிசைரா மாறிடுமா அது ஆரம்பத்திலேயே மொளையிலேயே கிள்ளி எரியலேன்னா முளையிலேயே இந்த ஆசை நல்லதில்லை அப்படின்னு சொல்லி முளையிலேயே அதை கிள்ளி எரியலன்னு சொன்னேன் அதை திரும்ப திரும்ப நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு அப்புறம் நாமளே அதை மாத்திக்கணும்னு நினச்சா கூட முடியாது அவ்வளவு தூரத்துக்கு அது என்ன ஆயிடும் காமகா பவதி காமகான்னு சகிக்க முடியாது முடியாதா நம்மளால அந்த மனசுல ஒரு தாட்டு வந்தாச்சு முதல்ல அந்த தாட்டு வருது அன்னபூர்ணாவுக்கு போகலாம் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா அன்னபூர்ணாவுக்கு போகலாம் என்னத்துக்கு வெடிஞ்சா ஆயிரம் தினம் தினம் சமைச்சு சமைச்சு கை வலிக்கிறது அது வேலைக்காரி வேறு சரியாக வருது இல்லை இப்படியே வந்து இப்படியே மனசில் வந்து என்ன பண்ணுறதுன்னா திடீர்னு வன்னபூர்ணாவுக்கு போகலாம் அன்னபூர்ணான்னா அன்னபூர்ணா பகவதி ஞாபகம் வரப்போகிறது இல்லை அன்னபூர்ணாவில் இருக்கிற வடையை சாம்பார் அன்னபூர்ணாவில் இருக்கிற அது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது அது வந்த உடனே என்னென்ன வடையை சாம்பார் வடை சாம்பார் இன்னைக்கு போய் அங்கே போய் ஒரு நல்ல பேப்பர் ரோஸ்ட்டு அதெல்லாம் மனசில் வந்து இன்னைக்கு அங்கெல்லாம் என்ன ஆர்டர் கொடுக்குறதுன்னு கூட பிளான் அப்படி சொல்லி நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு என்ன ஆயிடுச்சுன்னா போயே ஆகணும் இப்போ போயே ஆகும் இல்லை சரவண பவன் வச்சு கூட மெட்ராஸ்காரங்களாக இருந்தால் ஷரவண பவன் அந்தந்த ஊர் ஓட்டல் வச்சு அப்போ வந்து இது என்ன ஸ்பெஷலா கோயம்புத்தூர் ஆரிய பவன் நினச்சிக்க கூடாது இல்லையா ஏதோ ஒரு ஊர் அந்தந்த ஊர் வச்சு அப்போ வந்து அது நினைச்சு நினைச்சு என்ன ஆகிடுறதுன்னா இப்படி இது துசகான அர்த்தம் அதை அடக்க முடியவில்லை அந்த ஆசையை அடக்க முடியவில்லை அதை செஞ்சாதான் ஆசை தனி ஆசை ஆசை வந்து ஆசை எப்ப போகும்னா ஆசை எப்ப போகும் ஆசை நிறைவேறினாத்தான் ஆசை போகும் ஆசையோட யாருக்கும் ஆசை இல்லை ஆசையோடு இருக்க வேண்டும் என்று யாருக்கும் ஆசை இல்லை அந்த ஆசைகளெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் ஆசையோடு இருந்த நான் நிறைய ஆசைப்படணும்னா ஆசையோடு இருக்கிறது இருந்த இருக்கிறதுக்கு யாருக்கு இஷ்டமில்லை ஆசை நிறைவேற வேண்டும் அதனால துஸகான்னு சொன்னா கட்டுப்படுத்த முடியாத ஆசை அதையே பற்றி அதிகமாக எண்ணிக்கொண்டிருப்பதால் வீடு வீடு வீடு வீடு நல்ல வீடு கட்டணும் நல்ல வீடு கட்டணும் நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த ஆசை வந்து அதுக்காக கட்டடத்தை ஆரம்பிச்சு அதுக்கு ஏதாவது கடன் வந்து இப்படியே போய் அந்த கட்டுப்படுத்த முடியாத ஆசை அதான் துஸகா காமஹா சாத் யாருக்குன்னா துர்மதேஹே எப்படி போடுறாரு பாருங்க துர்மதேஹே துர்மத்தினா யாரு துர்மதிக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா சுமதிஹி நல்ல மதிக்கு சுமதிஹின்னு பேர் சுமதிக்கு ஆப்போசிட் துர்மதி நிறைய பேருக்கு சுமதிஹின்னு பேர் வச்சிருக்காங்க துர்மதி அவ வந்து ஆணுக்கும் சுமதிஹின்னு பேர் வைக்கலாம் பெண்ணுக்கு தான் சுமத்தின்னு பேர் வைக்கணும் இல்லை யாருக்கெல்லாம் சுமதிஹி இருக்கிறதோ அவர்களெல்லாம் சுமதினா துர்மத்தே தெளிவாக சிந்திக்காதவன் தெரிஞ்சாலும் தெளிவாக நான் சும்மா மேலாக தெரிஞ்சா போறாது சிகரெட் பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கானது எனக்கும் தெரியும் சுவாமி தெரியும் சொல்லிட்டு நீ அதை பண்ற அப்படின்னு சொன்ன அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க ஒண்ணும் சொல்ல முடியாது அவங்களால அப்போ என்ன அர்த்தம் வருகிறதுன்னா அறிவு இருந்தும் பிரயோஜனம் தெளிவு இல்லை அதனால அவங்க அறிவு இருந்தும் அறியாமைக்கு அறியாமையில் இருப்பவர்கள் அறிவு இருந்தாலும் அவர்கள் அறியாமையில் இருப்பவர்கள் சந்தேகமே இல்லை ஏன்னா அந்த அறிவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல அறிவு அறிவு இருந்தாலும் அந்த அறிவுக்கு அவர்கள் கொடுக்கில்லை ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டார்கள் நமக்கு அறிவும் இருக்கு ஆசையும் இருக்கு ரொம்ப அழகான விஷயம் நமக்கு வந்து அதாவது தீய செயல்கள் செய்யக்கூடாதுங்கிற அறிவும் இருக்கு ஆனா அதே சமயம் அந்த தீய செயலில் இருக்கிற அல்ப சந்தோஷத்தில் ஆசையும் இருக்குதா தீய செயல் செய்யக்கூடாதுங்கிற அறிவு இருக்கா இல்லையான அறிவு இருக்கு ஆனா தீய செயல் செய்யல தீய செயல்களால வர்ற ஒரு அல்ப சந்தோஷம் இருக்கே அல்பானந்தா அந்த அந்த தீய செயலில் வர்ற அந்த சந்தோஷம் சந்தோஷத்துல ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசையா அறிவான் நான் ஜெயிக்கிறது பெரும்பாலும்னா ஆசையை ஜெயித்து அப்ப அறிவு இருந்தும் பயனற்றதாகிவிடுகிறது கிருஷ்ணர் சொல்ற கிருஷ்ணர் சொல்றத நான் இப்படி வேற விதமாக பிரசன்ட் பண்றேன் உத்தவரே மக்களுக்கு அறிவு இருந்தாலும் அந்த அறிவை அவர்கள் முக்கியமாகவே கருதுவதில்லை அப்பனே அவர்கள் அறிவு இருந்தாலும் அந்த அறிவுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை அவர்களுடைய ஆசைக்குத்தான் அவர்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள் அப்பா அப்படிங்கிறது வேற விதமா சொல்றாரு கிருஷ்ணர் துர்மத்தேகே துசகா காமஹா அதுக்கப்புறம் என்ன ஆகிறது ஆத்ம அஜானம் அநாத்ம ஆத்ம அஜானம் தஸ்மாத் அகங்காரா அகங்காரம் போட்டுக்கலாம் இல்லாட்டி அனாத்ம அபிமானம் போட்டுக்கலாம் அகங்காரம் பெட்டர் ஆத்ம அஜானம் அனாத்மாவில அபிமானம் சொல்லப்படுகின்ற அகங்காரம் அகம் ஷரீரம் மனஹா அப்படிங்கிற எண்ணம் ஐஎம் எனக்கு இவ்வளவு படிப்பு இருக்கு எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு நான் வந்து பிராமணன் நான் வந்து இந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற அந்த அகங்காரம் வந்து விடுகிறது அந்த அகங்காரம் வந்த விட என்னாகிறது ரஜோகுணம் ஓவர் பவர் பண்றது என்ன பண்றது ஆசையாக உருவெடுத்து விடுகிறது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது கிருஷ்ணர் சொல்றார் ஜிந்திரி துோோதர் சம்பியன் ரஜோ வேகவிமோ என்ன லாங்குவேஜ் பாருங்க வேகத்தால் மயங்கியவன் தமோகுணத்தினால என்ன குணம் வியாபிச்சுடு வேகத்தினால விசேஷன விசேஷ மோஹிதம் வடிகட்டின முட்டாளாக மாறுகிறான் முட்டாள் மடையர்களுள் மடையர்கள் ஒரு டாக்டர் போனா போன உடனே அந்த டாக்டர் வந்து நான் அவர் அந்த முதல்ல சொன்னேன் சார் சார் நான் வந்து அந்த டாக்டர்கிட்ட போனேன் அவர் அந்த டாக்டர்கிட்ட போனேன் அந்த மடையை என்ன சொன்னார் அப்படின்னாரு இந்த டாக்டர் உங்ககிட்ட போச்சு சரி இது என்னதுன்னா இவன் இவர் என்ன சொன்னிருக்கார் அவன் வந்து புத்திசாலி அவன் சொன்ன வார்த்தை தெரிஞ்சு போயிடுச்சு பொதுவாக விமோகிதானா விசேஷன மோஹிதா நன்றாக மயக்கம் அடைந்தவன் காம வசகா காமத்துக்கு வசப்பட்டு ஆசைக்கு வசப்பட்டு இதுல இருந்து என்ன தெரிகிறது இவனுக்கு ஆசை இவங்க ஆசைக்கு வசப்பட்டு விட்டான் வசப்பட்ட என்ன இந்தியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல காட்சி இருக்கு ஏதோ ஒரு காட்சி அந்த காட்சியை பார்த்தா மனசுக்கு நல்லதில்லை மனசுக்கு நல்லது இல்லை ஆனாலும் என்ன ஆகுறதுன்னா இந்த அஜானத்தின் காரணமாக என்னமோ அதை பார்க்கறேன்னா குறைவுபட்ட மாதிரி மனசு நினச்சிக்கிறது அதை பார்த்தா தான் உனக்கு பூர்ணத்துவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உண்டாகிறது அப்போ என்ன பண்ணுறது இந்த மனசு வந்து திரும்ப திரும்ப அதையே வந்து என்ன சொல்லுகிறதுன்னு அதை விடாம அந்த ரஜஸ்ஸு வந்து இந்த அஜானத்தின் காரணமாக ரஜஸ்ஸு வியாபிக்கிறது வியாபித்து பார்த்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன் யார் உன்ன பார்க்குறா நீ பார்க்கறது யார் பார்க்குற ஆகையினால கொஞ்சம் பாறை என்ன குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கு அந்த பக்கம் இருக்கு நான் பார்க்கல அந்த பக்கம் அப்ப வந்து அது அந்த பக்கம் இருக்கு அப்ப அந்த பக்கம் இருக்குங்கிற உடனே என்ன ஒரு தூரம் இப்படிங்கிறவோ தெரிஞ்சு தெரிஞ்சு போயிடுது தெரிஞ்ச போனா டக்குன்னு கண்ணு ஒழியா உள்ள போயிடுது மனசுக்குள்ள அப்படி போன உடனே என்ன பண்ணுகிறது அதை திரும்ப ஒரு பார்க்கணும் திரும்ப ஒரு கட அதனும் அது வந்து தர்மசாஸ்திரத்துக்கு அது விரோதம் அப்போ என்ன ஆகிறது அது மனசு வந்து அது வந்து தப்புன்னு மனசு சொல்லுகிறது ஆனால் அதே சமயம் பாருன்னு இன்னும் அதிகமாக இருக்கு எண்ணம் வருகிறது சவிகல்பகா சங்கல்பகா பவதி அது என்ன ஆச்சுன்னா ரொம்ப வசமான உடனே அந்த ஆசை ஸ்ட்ராங் ஆன உடனே இந்திரியங்கள் புத்தி மனசு சொல்றதெல்லாம் கேட்கறது இல்லை அப்படி திரும்பி விடுவோம் திரும்பி இப்படி பார்க்குறேன் அதான் சொல்ற அேந்தியாந்திரியாக நன்றாக இந்திரியங்களை ஜெயிக்கலு அர்த்தம் ஆசை வந்த உடனே கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்ன அழகான வார்த்தை தெரியுமா அது என்னதான் சினிமா பாட்டா இருந்தா கூட என்ன நல்ல வார்த்தை பாருங்க முழுக்க முழுக்க விஷத்துல ஒரு துடி பால் நல்ல ஒரு உத்தவமானதும் இருக்கு நல்ல இருக்கு விஷத்துல பால் இருந்த பாலம் இருந்தா சொல்லலாம் அபிஜித்த ஏற்கனவே சொன்னது ஒன்பதாவது சொன்னது அதை போட்டு அபிஜித்தேந்திரியா இந்தியங்கள் நமக்கு துன்பத்தை தரும் என்பதை நன்கு அறிந்திருந்தாலும் அப்படி போடுறார் இது நாளைக்கு நமக்கு வந்து இப்ப சந்தோஷமாக இருக்கலாம் பின்னாடி துக்கத்தை தரும் என்று தெரிந்திருந்தாலும் இப்ப நிறைய கை நிறைய லஞ்சம் வாங்கினா நல்லா பங்களா வீடு கட்டி சௌக்கியமா இருக்கலாம் ஆனா பின்னாடி நம்ம குழந்தை குட்டி குடும்பமெல்லாம் கஷ்டப்படும் என்று தெரிந்திருந்தாலும் என்று தெரிந்திருந்தாலும் சம்பஷன்னு போட்டுட்டார் அப்படி தெரிந்திருந்தாலும் என்ன பண்றான் அந்த அறிவை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விடாம என்ன பண்ணுகிறதுனா விமோதா காமவசகா அவிஜே அவிஜித்தேந்திரியா துக்க உதர்காணி கர்மாணி துக்க உதற்கான கர்மாணி உதர்க்கம் சொன்னா பிரயோஜனம் அர்த்தம் துக்கத்தை தரக்கூடிய செயல்களை எல்லாம் செய்கிறான் எப்படி முடிச்சிட்டாரு தெரிந்தே மனிதன் தவறு செய்வதற்கு காரணம் என்னன்னா ால் உண்டாகும் சபம் சால் உண்டாகும்சைனால் செயல்றியாமை அறியாமையினால் உலகப் பொருள் இன்பம் தரும் என்கின்ற முதல் எண்ணம் அது வலுப்பட்டால் அதற்கு பெயர் ஆசை அந்த ஆசை என்னாகிறது நல்ல ஆசையை பத்தி ஒரு பூதேஷு ரிஷிகேசத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டது நல்ல ஆசையா கெட்ட ஆசையா இருந்தா நல்ல ஆசைதான் எல்லாத்துக்கும் நம்ம வந்து எல்லா நல்ல விஷயங்களுக்கு ஆசைப்படுறது குறைவு கிடையாது என்ன நல்ல விஷயத்துக்கு ஆசைப்படணும் நல்ல விஷயத்துக்கு ஆசைப்பட்டாதான் நமக்கு ஆசைகள் எல்லாம் ஒரு நல்ல தீய விஷயங்கள்ல இருக்கிற ஆசை போகும் நம்ம சாஸ்திரங்கள் ஆசை கூடாதுன்னு சொல்லலை நல்ல விஷயங்கள்ல நீ ஆசைவை அப்ப பற்றுக பற்றான் பற்றினை ஏன்னா நம்ம மனசு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குன்னா அதோட சுவாவம் அதுக்கு நல்லதை கொடுக்கணும் யானை கையில சங்கிலிய கொடுக்குற மாதிரி அதுக்கு நல்லது கொடுக்கணும் இல்லாட்டி என்ன பண்ணுவோம் யானை சும்மா இப்படி என்ன பண்ணும்னா அப்படி மண் அப்படி ஒரு கல்லுக்குள்ள கூட மண் அப்படி உறிஞ்சும் உறிஞ்சு பூ அப்படின்னு அங்க ஊதும் அப்புறம் மேல எப்படி போட்டுக்கும் எல்லாம் பண்ணும் அந்த யானை ஆனா அது கையில ஒரு சங்கிலிய கொடுத்துட்டா விஷாம வச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் ஆமா பாகம் சொல்ற வரைக்கும் பாருங்க அவ்வளவு பெரிய மிருகம் அந்த சங்கிலியை மாத்திரம் அவன் கையில் கொடுத்துட்டான்னு சொன்னா ஒன்றும் பண்ணாது அது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் பேசாமல் பார்த்துருக்கோம் அப்புறம் கொஞ்ச நாள் ஆன ஒன்னே அவன் சங்கிலியை கொடுப்பா பழகி போயிடுறதுக்கு சரி கொஞ்ச நேரம் ஒன்றும் பண்ணக்கூடாது சரி அப்படின்னு பழகிடுவாது ஆரம்பத்தில் முத முதல்ல சங்கிலியை கொடுத்தா கீழே போடும் அவன் அடி வைப்பான் வச்சு பழக்கி பழக்கி என்ன ஆகும்னா சங்கிலியை கொடுத்து அப்புறம் பேசாமல் பிடிச்சிக்கும் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டு போய் இப்படி பண்ணானே நினச்சின்னு இருக்கும் அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சங்கிலி கொடுக்கற போதுல நல்லா பழகிடுது அது மாதிரிதான் மனசு இந்த மனசையும் முதல்ல என்ன பண்ணணும் அடி இன்னைக்கு நீ வந்து எந்திரிக்கலையா காலம்புற போடு மத்தியான பட்னி கிடையாது சாப்பாடு கிடையாது அவங்க நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லப்படாது அவன் காலையில் எழுந்திரிக்கலாம் நீங்க அவனாவே போட்டுக்கணும் பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி சொல்றேன் இதுதான் கலின்னா இந்த யுகத்துக்கு கூட இல்லை கலின்னா கலக மனசு கலக கலகம்னு சொல்றது கல கல கலியுகே கலகா ஏவ கலியுகத்தில் கலகம்தான் இருக்கும் எப்பவுமே கலகயுகம் கலகயுகம் கலியுகம் அப்படி ஒரு வியாக்கியானம் இருக்கு கலக யுகம்தான் கலியுகம் அப்படின்னு சொல்றாங்க ஆக சம்பஷன்னு கரோதி செய்து கொண்டு இருக்கிறான் அப்போ இப்போ இந்த மூணு ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குற கருத்து இதுதான் டெவலப் பண்ணிட்டார் ஒருவர் செயல் புரியா அறியாமை முதலில் விஷயத்தை அறிந்து எண்ணுகின்ற எண்ணம் முதல்ல உடனே பார்க்குறோம் ஒருத்தன் அப்படி பார்த்த உடனே இட் இஸ் நைஸ் அப்படி பார்த்த உடனே நம்ம அப்படியே போகிறோம் கடைவீதி வழியாக போகிறோம் போன உடனே அங்கே வந்து நிறைய பொம்மைக்கெல்லாம் என்னென்ன துணியை சுற்றி சுற்றி வச்சிருக்காங்க அப்போ பார்த்த உடனே அப்பா நல்லா இருக்க அப்படின்னு தோன்றுகிறது முதல் எண்ணம் நன்றாக இருக்கிறது அப்புறம் கொஞ்ச நேரம் தேசம் இங்கே இருக்கு என்ன பண்றது போறது அங்க கொண்டு போனா ரொம்ப நல்லா இருந்தது ரிஷிகேஷன் நினைச்சேன் பணமே இல்லை வாங்கலாம் நினைச்சேன் வாங்கலாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த தாட்டோடயே போகிறோம் ஃபர்ஸ்ட்டு தாட்டுக்கு பேர் சங்கல்பம்னு பேர் செகண்ட் தாட் தேர்ட் தாட் அதையே திரும்ப திரும்ப நினச்சா அதுக்கு பேர் ஆசை ஃபர்ஸ்ட்டு ஞானசக்தி அப்புறம் இச்சாசக்தி அப்புறம் கிரியாசக்தி ஞானசக்தின்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம் இப்போ எனக்கு என்ன பார்த்தா என்ன தோணும் நான் வந்து கீதா பவனுக்கு போன உடனே அங்கே நிறைய புஸ்தங்கள்லாம் இருக்குது அறிந்து கொண்டேன் என்னெல்லாம் புஸ்தகம் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போனோம்னா அந்த புத்தகத்தை வாங்கணும் இந்த புத்தகத்தை வாங்கணும் இந்த புத்தகத்தை வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நேர போய் என்ன போய் வாங்க கடையில முதல்ல ஞானசக்தி அப்புறம் இச்சா சக்தி ஞானம் இச்சா கிரியா அறிதல் விரும்புதல் செயல்படுதல் அறிதல் விரும்புதல் செயல்படுதல் அவஸ்தைப்படுதல் அறிதல் திரும்புதல் செயல்படுதல் வந்து ஒரு ஒரு நகை கடைக்கு போறோம் நமக்கு பொழுது போகல நிறைய பணம் வேற இருக்கு அதனால நகை கிடைக்கு நகை கிடைக்க போறோம் அதனால என்ன ஒன்று பார்க்கற இந்த டிசைன் எல்லாம் நன்றாக இருக்கு ஆஹா ஆஹா நன்றாக இருக்கிறது இது சொல்லாமா நான் வர்ணிக்கிறேன் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அது வந்து இது நன்றா இருக்கிறது அவர் சொன்னால் அதை பார்த்த உடனே அதை பார்த்த உடனே என்ன சொல்கிறாங்க சார் ஆர்டர் கொடுத்துட்றோம் நம்ம ஆர்டர் கொடுத்த உடனே என்ன முதல்ல என்னை பார்த்தது என்ன சக்திண்ணா ஞானசக்தி அதுக்கப்புறம் என்னென்னா இச்சாசக்தி அப்புறம் ஏதோ பகவான் கொடுத்துருக்கார் கிரியாசக்தி ஆர்டர் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஃபோன் என்னையாச்சு கொடுத்து ஒரு வாரம் ஒரு மாதம் ஆச்சு என்னையா பண்ணுற இப்படித்தான் நீங்கள் போன தடவையும் பண்ணீங்க அதுக்கு முன்னே இப்படி தான் பண்ணுங்க நானும் பொறுமையாக பார்க்குறேன் நீங்கள் கொடுத்ததெல்லாம் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்படியே செஞ்சீங்கன்னா அப்புறம் எனக்கு நான் என்ன பண்ணவே தெரியாது நிறைய பேர் இடலாம் பண்றாங்க எல்லாருக்கும் இதா நேரம் போயிடுது இச்ச ஞான சக்தி சா சக்தி ஹரிய சக்தி இதெல்லாம் கிருஷ்ணரையில ஞானம் வந்து அதுதான் அது ஞான சக்தினா அது பாக்குற போது என்ன அஞ்ஞானம் சேர்ந்துக்கிங்க Анна ஞானம் இருக்குது மட்டுமல்ல தன்னை பத்தின அஞ்ஞானம் அதுல என்னமோ சந்தோஷம் வருங்கிற ஒரு அஜ்ஞானம் அந்த ஒரு அஜ்யானம் அஜானமாக இருக்கிற ஒரு ஞானம் அது ஞானம் தானா இருந்தாலும் அது கடைசியில அஜ்ஞானத்தை விருத்தி பண்ற அஜ்ஞானத்தை பலப்படுத்துகின்ற ஒரு ஞானம் தான் மனிதன் செய்து கொண்டிருக்கிறான் அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்ல போறார் ஆனா ஞானி இப்படி இல்லைங்கிறார் துர்மதி தான் இப்படி இருக்கான் துர்மதி இப்படி அல்ல தேவையில் எண்ணாததெல்லாம் எண்ணி புண்ணாகி போயின் உணராத அறிவாளி அப்படி இல்லை என்று சொல்லுகிறார் நாளை காலை பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச் ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரி ஓ